நக்கினி நேயர்களுக்கு வணக்கம் தினமூர் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பழமேலு தூக்கமின் போக்கக்கூடிய ஏலிய மருந்து பூசணி விதைகள் இந்த பூசணி விதைகளை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த விதைகளுக்குள்ள இருக்க பருப்ப எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கலந்து இரவு தூங்கும் முன் ரெகுலரா குடிச்சிட்டு வந்தோன்னா தூக்கமின்பை நீங்கி நல்ல உறக்கம் வரும் என்ன நேர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க